வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக யானைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு படை பயிற்சியான பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது மூன்று ராம் சேவாக் சர்மா என்பவர் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துடன் தொடர்புடையவர் நான்கு பாலஸ்தீனத்தினா பாலஸ்தீன நாட்டை இறையாண்மை உள்ள நாடாக அங்கீகரித்த நாடு கொலம்பியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மாலி என்ற நாட்டின் ஆட்சி மொழி எது இரண்டு ஆசிய கண்டத்தின் விளையாட்டு திருவிழாவான பதினெட்டாவது ஆசிய விளையாட்டு போட்டி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி எங்கு தொடங்கியது மூன்று உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சாதனத்தை கண்டுபிடித்த நாடு எது நான்கு உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி